ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் ஸ்ராத்தம்ங்கிற தலைப்பிலே ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே நாம் ஒரு விதமான அர்த்தத்தை மாத்திரம்தான் பார்க்குறோம் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஆனால் நிறைய அர்த்தங்கள் சொல்கிறது அந்த மந்திரம் அதை இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறுபடுறது அப்படிங்கிறதுனாலே தான் மந்திரங்களுக்கு ரொம்ப கெளரவம் சொல்லப்படுறது மகரிஷிகள் ரொம்ப உயர்வாக மந்திரங்களை சொல்கிறத்துக்கு அது ஒரு காரணம் நாம் சொல்லக்கூடியதான இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த மந்திரமானது நமக்கு பலனை கொடுக்கறது ஒரு ஒரு அக்ஷரத்திற்கும் அர்த்தம் இருக்குது ஒரு ஒரு பதத்திற்கும் அர்த்தம் இருக்குது அதை நாம் சொல்கிற விதத்தில் சொல்கிற இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த மந்திரமானது பலனை நமக்கு கொடுக்கறது தனித்தனியாக அக்ஷரம் அக்ஷரமாக பிரித்தால் இப்போ அ அப்படின்னு சொன்னால் அது ஒரு எழுத்து ஆனால் சாட்சி ரூபமாக உள்ள பிரம்மான்னு அர்த்தம் ஒவ்வொரு அக்ஷரத்திற்கும் தேவதைகள் இருக்குது தேவதாத்வம் இருக்குது ஒரு ஒரு அக்ஷரத்திற்கும் க அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது க அப்படின்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பரான பிரம்மான்னு அர்த்தம் க அப்படின்னா ஆகாஷம்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தங்கள் இருக்குது அப் இதை நமக்கு இத்திஹாசம் புராணங்கள் காவியங்கள் மூலமாக வேதத்திற்கு இந்த அளவுக்கு அர்த்தம் இருக்குங்கிறத நமக்கு காண்பிச்சிருக்கேன் ஒரு அர்த்தமுள்ள ஸ்லோகம் இருக்குது ரெண்டு அர்த்தமுள்ள ஸ்லோகம் இருக்குது மூன்று அர்த்தமுள்ள ஸ்லோகங்கள் இருக்குது ஒரு ஸ்லோகம் ஒன்று தான் ஆனால் அர்த்தம் ரெண்டு விதமாக சொல்லப்படுறது பிரிக்கிறத பொறுத்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோமானால் தேவி மகாத்மியம்னு ஒன்று இருக்குது சப்தசதின்னு சொல்கிறது அந்த சப்தசதிங்கிறதுல முதல் ஸ்லோகத்திற்கு ரெண்டு விதமான அர்த்தத்தை நமக்கு அப்பைய தீட்சிதருங்கிற மகான் காண்பிச்சிருக்க இந்த சப்தசதிங்கிறது அதாவது தேவி மகாத்மியங்கிறது மார்க்கண்டேய புராணத்திலே வரக்கூடியதான ஒரு பன்னெண்டு அத்தியாயமுள்ள மந்திரங்கள் அதிலே முதல் ஸ்லோகம் சாவர்ணி சூரிய தனயோயோமனு கச்சேஷ்டமாக நிஷாமய ததுபத்தி விஸ்தராத் கதத்தோ மமா இது முதல் மந்திரம் இது முதல் ஸ்லோகம் சொல்லப்படாது முதல் மந்திரம் இதுல புவனேஸ்வரி மந்திரமானது அதில் சொல்லப்படுறது அப்படின்னு அப்பைய தீட்சிதர் காண்பிச்சிருக்கார் ரெண்டு அர்த்தம் இருக்கு அந்த ஸ்லோகத்திற்கு மூன்று அர்த்தமுள்ள ஸ்லோகங்கள் இருக்கு நைஷதம்ங்கிற காவியத்தில் சொல்ற சேத்தோ நலம் சொல்ற தமயந்தி சொல்றா தன்னுடைய சொல்ற சேத்தகா என்னுடைய மனசு நலம் காமயத்தே நலனை தான் விரும்புறது நலனை தான் கல்யாணம் மனசு சொல்லிகிட்டே இருக்கு நான் மன நலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது தோழிகள்லாம் கேட்குறா நலன் கிடைக்கலைன்னா நலனை விட வேறு ஒன்றுமே உனக்கு மனசில் விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்குற சேத்தோன லங்காம் அயத்தே மதியம் நலனை விரும்பின என்னுடைய மனசு லங்கையை கூட விரும்பாது லங்கான்னு ஒரு நகரம் இருக்குது நகரீஷு லங்கா ரொம்ப அழகாக இருக்கும் லங்காங்கிற இலங்கை லங்கா நகரம் ரொம்ப அழகு பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு அவ்வளோ அழகாக உள்ள லங்கை கூட என்னுடைய மனசு விரும்பாது லங்கையை கூட விரும்பாது அவ்வளோ விரும்புறது நலனை அப்போது தோழிகள்லாம் கேட்குறா நலன் கிடைக்கலன்னு என்ன என்ன பண்ணுவேன்னு கேட்குற நலன் உனக்கு கிடைக்கல அப்போது நீ என்ன பண்ணுவே சேத்தகா அனலம் காமஜதே மதியம் நலன் கிடைக்கலன்னு வச்சுக்கோ என்னுடைய மனசு அக்னியை தான் விரும்பு அக்னியில இறங்கிடுவேங்கிற இப்படி சொல்கிற இந்த பாதம் ஸ்லோக பாதம் ஒன்று தான் ஆனால் அர்த்தம் மூன்று விதமாக வருது இப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் நைஷதங்கிற காவியத்தில் நலன் எனக்கு கிடைக்கலன்னா நான் அக்னியிலே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி மூன்று விதமாக அதற்கு அர்த்தம் நான்கு விதமான அர்த்தங்கள் இப்படி நிறைய இருக்குது பதினஞ்சு விதமான அர்த்தங்களை சொல்கிறது மந்திரங்கள் இப்போ ருத்ரத்தில் நாம் ஒரு மந்திரம் சொல்கிறோம் இமாகும் ருத்ராஜ தவசே க பர்தினே எஜத்வீராஜ பிரபராமஹே மதிம் யதா நஷ்ஷம சத்விபதே சதுஷ்பதே விஸ்வம் புஷ்டங்கிராமே அஸ்மின்னாதுரம் இப்படி ஒரு மந்திரம் நாம் ருத்ரத்திலே சொல்கிறோம் இந்த மந்திரத்துக்கு ருத்ரபாஷியத்தில் ரிக்வேதத்தில் பதினாலு விதமான அர்த்தங்களை சொல்கிறேன் இவ்வளோ அர்த்தங்கள் அந்த வருது அந்த ஒரு மந்திரத்துக்கு இதுதான் ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ரொம்ப அர்த்தங்கள் நமக்கு காண்பிச்சிருக்கா அதையினால்தான் வேதம் படிக்கிறதையே ஒரு தபஸாக மகர்ஷிகள் சொல்லியிருக்கா வேதமேவ சதாபியேத்து தபஸ்தபியன் திஜோத்தமாக வேதாபியாசோஹி விப்ரஸ்யா தபரமிஹோச்சது வேதமந்திரங்களை முறையாக அத்தியனம் பண்ணுறதை விட வேறு தபஸ் கிடையாது அதுதான் பெரிய தபஸு அப்படின்னு இந்த வித்ய படிப்பையே படிப்பு படிக்கிறதையே ஒரு தபசாக நமக்கு காண்பிச்சுருக்கா மகரிஷிகள் இந்த வேதத்தை படிக்கிறத அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அர்த்தம் இருக்குது அதில் அவ்வளோ விதமான பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு மந்திரங்களும் அப்படின்னு காண்பிச்சிருக்கு அதுதான் ஒரு கவி சொல்கிற பொழுது ஒரு நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டுருக்கா ஒரு இடத்துல ஒருத்தர் வேதம் படித்து அக்னிஹோத்திரம் பண்ணுறவர் ஒருத்தர் இன்னொருத்தர் விவசாயி இன்னொருத்தர் சாதாரணமாக உத்தியோகம் பார்த்து குடும்பத்தை நடத்துகிறவர் இன்னொருத்தர் ஒரு கோவிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர் இவா நாலு பேரும் உட்கார்ந்து பேசிகிட்டுருக்கா சாயங்கால வேலையில் அங்கே ஒருத்தர் வந்த இவர்கள் நாலு பேரும் பேசின்னு இருக்கிறத பார்த்துட்டு அஸ்தமேத்தி கபஸ்திமான் அப்படின்னு சொன்னார் பா சூரியன் அஸ்தமனம் மாறார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார் உடனே இவா நாலு பேருக்கும் அவரவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஞாபகம் வந்தது அக்னிஹோத்திரம் பண்ணுறவருக்கு ஓ சூரியன் அஸ்தமனம் மாறார் நாம் போய் இப்போ ஸ்நானம் பண்ணிவிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பின அந்த விவசாயி மாடெல்லாம் மேய பயிருக்கு இருட்டுறதுக்குள்ளே மாடை ஓட்டின்னு வரணும்னு அவன் கிளம்புற இந்த குடும்பஸ்தன் குழந்தைகள் டியூஷனில் கொண்டு போய் விட்டுருக்கோம் குழந்தைகளை கூட்டின்னு வரணும் அப்படின்னு கிளம்புறான் கோவில் அர்ச்சகர் கோவில் திறந்து வைக்கணும்னு கிளம்புற ஆனால் இந்த நாலு நாலு விதமான அர்த்தத்தையுமே அவர் சொல்லலை வந்தவர் சூரியன் அஸ்தமன மாறார் அப்படின்னு தான் சொன்ன சூரியன் அஸ்தமனம் மாறார்னு சொன்ன வாக்கியத்தை கேட்டவுடனேயே அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சொன்ன மாதிரி ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்க்குறோம் அதுதான் அஸ்தமேதி கபஸ்திம சூரியன் அஸ்தமனம் ஆறார்னு சொன்ன உடனேயே அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஞாபகம் வந்தது அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டு போகிறான்கிற மாதிரி ஞாபகம் வந்தது மாதிரி வேத மந்திரங்கள் நாம் சொல்லக்கூடியதான இடம் நாம் சொல்லக்கூடியதான விதம் அதை வச்சுட்டு அர்த்தங்கள் மாறுபடுறது ஆகையினாலே தான் இந்த மந்திரங்களை எப்படி எப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிச்சு கொடுத்துருக்கு அந்த வழியில் தான் அந்த மந்திரங்களை சொல்லணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்